صيبه قالوا انا لله وانا اليه راجعون صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه واله وسلم دعوه في النون اذا دعا ربه في بطن الحوض لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لم يدع بها رجل مسلم إلا استجابلا صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم ملو لحتين فديت فريبالت خوشت فادحاتكم لرکا قوليا ايه قولنا آگيا اللہ سبحانه وتعالى ارونکے اغلنیتم الحمدللہ صلاة انم کرنیم سلام انم میریتم محمد المصطفى احمد المجتبہ சையீதுல் கவுனுல் ஹரின் ஹபீபுல் அஹமரீன் முகமது அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் நடக்குமாறும் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு அவைங்களை விட்டு முற்று முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் பக்குவாவை கொண்டு வசியம் செய்து கொள்கின்றேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல இன்றியமையான நிலைமைகளை வச்சிருக்கிறார் விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் சரி விரும்பாம ஏற்றுக்கொள்ள விட்டாலும் சரி இந்த நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை உதாரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து இன்பம் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா துன்பம் என்று செல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை அல்லாஹால வச்சிருப்பான் அதே போல லாபம் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா நட்டம் என்று செல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியை எல்லாம் வைத்திருப்பான் அதே போல அயாத் என்று செல்லக்கூடிய ஒரு பகுதியை வைத்திருந்தா மவுத் என்று செல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதி அல்லாஹால வைத்திருப்பான் அல்லாஹின் நல்லே ஒரு விடையத்த மனிதர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் அல்லாஹத்தால வைத்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் நிரந்தரமான நிலைமைகள் அல்ல காலையில ஒரு மனிதன் சிரிக்கிறானா மாலையில அழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது மாலையில ஒரு மனிதன் அழுவுறானா காலையில சிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது எனவே அல்லாஹத்தாலா வைத்திருக்கக்கூடிய இந்த இன்றியமே அந்த நிலைமைகள் இது மனிதனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அல்ல அந்த வகையில் அல்லாஹ் நிலைமைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு நல்லே சோதனைகள் என்று உலகத்தில் ரெண்டு சார்கள் வாழ்றாங்க தெளிவாக கேளுங்க முதலாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய களிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக அல்லாவுக்கு பொருத்தமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் இன்னும் ஒரு வாழ்றாங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத நிலை மேல அல்லாவுக்கு மாறு செஞ்ச வாழக்கூடிய அந்நிய மக்கள் காப்பீர்கள் முஸ்லிம்கள் இந்த ரெண்டு சாராருக்கும் அல்லாஹு சோதனைய வச்சிருக்கிறான் சோதனைகளை கொடுக்கறான் ஆனா இந்த ரெண்டு சாராருக்கும் கொடுக்கக்கூடிய சோதனைகளுக்கு மத்தியில பாரிய வித்தியாசத்தான் வச்சிருக்கிறான் ரெண்டு பேருக்கும் சோதனைகள் உண்டல்ல ரெண்டு பேருடைய சோதனைகளுக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்குது சொல்றான் என்றா முஸ்லிம்கள் அடியார்களுக்கு சோதனைக்கு ஒரு பேர் அல்ல சொல்றான் இபு தலா அல்லது இபுலா சொல்றான் இப்ராஹிம் அலை இலாத் அல்லா சோதிச்சான் அதே போல இன்னும் ஒரு இடத்தில் அல்லா பாவிக்கிறான் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்குரிய பெயர் இபுத்திலா அதே போல அந்நிய மக்கள் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு வாழக்கூடிய அந்த குப்பார்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்குரிய பெயர் அதாப் என்ற பெயரை அல்லாஹ் பாவிக்கிறான் பென்னியூவின் நல்லதார்களே அருண் இஸ்லாமிய சகோதரர்களே அப்பார்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சோதனையை பத்தி சொல்லக்கூடிய நேரம் இந்த உலகத்தில் அந்நிய மக்களுக்கு சோதனையோ என்னத்துக்காக வேண்டி தூணில் அக்பர் எரிஞ்சி அவங்க மவுத்துக்கு பின்னால பெரிய அதாபுகளை சந்திக்க இருக்கிறாங்க பெரிய பெரிய வேதனைகளை சந்திக்க இருக்கிற இதுக்காக வேண்டி சின்ன சின்ன அதாபுகளை கொடுப்போம் பெரிய அதாப சந்திக்கிறதுக்கு முன்னாலும் அல்லாஹு நல்லே எனவே முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் இருக்குது அல்லாஹுக்கு சுமான ஓ தா சோதனை மட்டுமல்ல நபி அலிஹாவும் பல பலன்களை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வச்சிருக்கிறார் சகோதரர்களை நண்பராலே முதலாவது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில சோதனை வருவதா விளங்கி கொள்ளுங்க பட்டோலைகள்ல இருந்து சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒரு மனிதனுடைய நண்பரே அது மாத்திரமல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனைக்கு அவன் எவ்வாறு சபறு செய்றானோ சோதனைகள் பலவிதமாக வரும் நலுவனுக்கும் விசைஇல்கோ பயத்தை கொண்டல்லா சோதிப்பான் எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எந்த பயமாக இருந்தாலும் சூனியத்துடைய பயமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் எந்த பயமாக இருந்தாலும் பயத்தை கொண்டு அல்ல சோதிப்பான் ஒளி ஜூ பசிய சோதிப்பான் வீட்டுல வரும் இன்றத்துக்கு வழி இல்லாத ஒரு நிலம வரும் பங்களோட்காரன் வரலாம் ஒளி ஜூ பசிய சோதிப்பான் உனக்கு சிம்மினல் அம்பால் சொத்து சுகங்களை பறிச்சு மஹ்பத்தான உயிர்களை குடும்பத்தில் மறிச்சும் சோதிப்பான் ஒத்தமரா தமராத் என்றது உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறாங்க எந்த அளவுக்கு தாய் தந்தை அயாத்தோட இருக்கக்கூடிய நேரம் சின்ன பிள்ளைகள் ஒப்பாத்தாகிறது இருக்குது இதுதான் தமராத் என்பாங்க இந்த தமராத் சின்ன பிள்ளைகளை குடும்பத்தில் மரணிக்க செஞ்சும் சோதிப்பான் நபி அலை ஹிஸ்லா தோசலாம் இந்த இடத்துல ஹதி சொல்ல சொன்னாங்க தெளிவாக இருக்கலாம் யாருடைய சின்ன பிள்ளைகள் அவங்க பிறந்ததுக்கு முன்னால உலகத்தை கண்டுட்டாங்க ஆனா வளர்றதுக்கு முன்னால அவங்க சிறு வயதுல ஒப்பாத்தாகிறாங்களோ நபி அலை ஹிஸ்லா தோசலாம் சொன்னாங்க ஆயிஷா ஹரதிய முன்னால சொன்னாங்க அந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களே பெற்றோர்கள் அவர்களுடைய கவலைக்கு பாரம் கியாமத்தில் சொல்லுவோம் என்றா கேட்ட ஒரு கேள்வி யார சூழல்லா நீங்க சொல்றீங்களே சின்ன பிள்ளைகள் வப்பாத்தா தியாகத்துல கவலைக்கு பகரம் கூலி சொருகாக அவர் சில நேரங்களில் சின்ன பிள்ளைகள் வைத்துள்ளுக்கு அபோட்டார்களே யார சூழல்லா கரு கலைப்புக்கள் தான ஏற்படுது கூலி என்ன யாராண்ணுக்குமாவும் கொஞ்சம் யோசிச்சாங்க யோசித்து சென்றாங்க யாருடைய பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளால எபோட்டாகுதோ கருக்கலை பூக்கள் ஏற்படுவதோ அவர்களுடைய கவலைக்கு கூலியும் சுயாமத்துல சொர்க்கம் என்றார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே எனவே அல்லாஹு தாலா சோதனையை தந்தாலும் அந்த சோதனைக்கு பின்னால பல பெனிபிட் எல்லாம் வச்சுதான் இருக்கிறார் பல பலன்கள் எல்லாம் வச்சுதான் இருக்கிறார்கள் பல நன்மைகள் எல்லாம் வச்சுதான் இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த காலத்துல நாங்க யோசிக்க இதை பத்தி பேசுறோம் ஏன் இத பத்தி பேசுறோம் இந்த காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே நல்ல மக்களும் சோதிக்கப்படுறாங்க மோசமான பாவிகளும் சோதிக்கப்படுறாங்க சில நேரங்களில் மோசமான பாவிகளுக்கு இறங்கக்கூடிய சோதனைகள் நல்ல மக்களையும் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எதுவாக இருந்தாலும் இறங்கிக் கொள்ளுங்க நல்ல மக்களும் அல்லாவால சோதிக்கப்படுவாங்க சந்தேகம் அல்ல இந்த உலகத்துல நபியை விட சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்ல நபி அலைஹி சலாத் நபிமார்கள் எனக்கு தான் இருக்கிறான் நபியையும் தான் இருக்கிறான் ரொம்ப கடுமையாக சோதிச்சு இருக்கிறான் வெண்ணியத்துக்குரிய சகோதரர் என்ன பறிய விடுமோ அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்களுடைய கவுங்கல் எடுத்து பாருங்க மூசா அலைஹி சலாத் வசலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி இது நபியும் அல்ல பெரிய வழியும் அல்ல அல்லாவுடைய பெண்மணி மூசாத்துடைய தர்வத்தை அரண்மனை உள்ளுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இந்த ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைகள் ஒன்று நடக்கக்கூடிய வயசு இன்னும் ஒன்று கை குழந்தை குழந்தைய வச்சு இஸ்லாத்தை தழுவுறா இது பிராமனுக்கு கேள்விப்படுவது பிராமனுக்கு முன்னாடி அந்த பெண் நிப்பாட்டப்படுறா இப்ப கேள்வி நீ என்னையப்பாக ஏற்றுக் கொள்றியா அந்த அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்றியா கண்ணிய சுக்கரி அல்லாஹுவின் ரப்பாக ஏற்றுக் கொள்ள மாட்டேன் நான் அல்லாஹுவான் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுவன் அவன் என்ன தெரியுமா சொல்றான் நீ ரப்பாக ஏற்றுக் கொள்ளாட்டி ஒனையே நான் கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒனே மாத்திரம் உன்னுடைய ரெண்டு குழந்தையும் நான் கொலை செய்வன் கன்னியசுக்கு நல்லே கொலை போடல்ல எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு கொலை கண்ணிய நல்லடியார்களே ஒரு தாட்சியில அப்படியே என்ன புல்லா நிரப்பப்பட்டு சூடாக்கப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டு இருக்குது கண்ணியசுக்கு அல்லாஹுவின் சொல்ற முதலாவது குழந்தை அந்த நடக்கக்கூடிய குழந்தை தூக்கி போடப்படுவது உயிர் தத்தளிக்குது அந்த பழங்க ரொம்ப கதருது ரொம்ப வேதனையில துடிக்குது ரூஹ் பிரியுது கண்ணியும் உடம்ப விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு சுமானா அந்த ரூஹுக்கும் அந்த தாய்க்கும் மத்தியில் இயக்கக்கூடிய ஹிஜாப நீக்கிட்டான் சிலைய இல்லாமக்கிட்டான் அந்த ரூஹ் போகக்கூடிய நேரம் சொல்லுது உமா கவலைப்பட வேண்டிய தேவை இல்ல அல்ல எங்களுக்கு சொருக்கத்தை வாக்களிச்சிட்டான் பெண்ணியுக்குறி அல்லாஹும் நல்லே அதுக்கு பின்னால சென்றாங்க கை குழந்தை தூக்கி வீசப்படுவது என்ன அந்த குழந்தையுடைய ரூஹம் பெரியது ரூஹ் போகக்கூடிய நேரம் அதே வசாரத்தை அதே நன்மாராயத்தை செல்லிக்க போகுது பெண்ணியத்துக்குரிய அல்லாஹும் இன்னடி கடைசியா இந்த பெண்ணிடத்துல வாராங்க வந்து சொல்றாங்க உன்னே தூக்கி போட போறேன் என்ன நீ சொல்றாயிர என்னுடைய ரெண்டு குழந்தைகளுடைய ஜனாஜாக்கரும் ஒரே இடத்துல புதைக்கப்படுவனும் அதை நீ எனக்கு செய்யணும் சொன்னாங்க அதனா செஞ்சுதாலும் பிரச்சனை இல்ல அந்த பெண்மணியும் தூக்கி போடப்படுறா ரோ பெரியது கண்ணியத்துக்குரிய எல்லாடியாரங்களே தெளிவ ஒரு சம்பவம் உலமாக்கள் எழுதுறாங்க மூசா அலிஹி சலாத் நபிக்கும் எடப்பட்ட காலம் இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம்ருணங்கள் வித்தியாசம் நபி சலாதுக்கு பத்து வருஷத்துக்கு பின்னாலுடைய பயணம் போறாங்க போகக்கூடிய நேரம் ஒரு இடத்துல விட பெருமதியான வாசம் வருவது அரை சலா தாங்க இது என்ன வாசம் ரொம்ப கடுமையாக இருக்குது சொன்னாங்க யார சூழல்லா மூசா அலித்துல ஈமானுக்காக வேண்டி ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைகளும் அவர்களுடைய தவறுகள் தான் இங்கு அடக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுக்கான ரெண்டாயிரம் வருஷமா கஸ்தூரிட பெறுமதியான வாசத்தை வெளியாகிறான் இது ஏழாயிரம் வாரம் வரைக்கும் இந்த வாசம் வெளியாகிக் கொண்டேதான் இருக்குது வெள்ளியுக்குரிய அல்லாஹு நல்லது யார்களே நல்ல மக்கள் தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம் வெளிரங்கம் தோல்வியுமாய் தான் நீக்கும் களிமவர் சொல்லி தான் நீக்கிறார் ஆனாலும் அல்ல மௌத்தானே கொடுத்தான் இல்ல இல்ல எங்களுடைய பார்வையில தோல்வியாக இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் உண்மையான வெற்றி கண்ணியத்துக்குரிய எல்லாடியே எந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அரே களிம ஏற்றுக்கொண்டு ஒரு காரணத்துக்காக வேண்டி நெருப்பு கிடங்குல தூக்கி வீசப்படுறாங்க என்ன சொல்றான் தாலிகல் பௌசுல் கபீர் அதுதான் உண்மையான வெற்றி என்பதாக அல்லா புறான் என்ன சொல்றான் பார்க்கக்கூடிய நேரம் வேதனை தான் பார்க்கக்கூடிய நேரம் சோதனை தான் ஆனாலும் அல்லா புறான் சொல்றான் அதுதான் உண்மையான வெற்றி என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்களே எங்களுடைய குப்பார்கள் முஸ்லிக்கீன்கள் முன்னாற்றுக்கீங்கள் எங்களை தாக்க வாராங்க நாங்கள் அவங்களோட போராதி வெற்றதுதான் வெற்றி எங்களாக நினைக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே உகதுடைய யுத்தத்தை எடுத்து பாருங்க முஸ்லிம்கள் படுதோல்வி சும்டுதோல்விஸ்லிம்கள் படுதோல்வி ஆனாலும் எழுதுறாங்க முசாதிபு அமை பெரிய சுவண்டியான வாழ்க்கை நவியரே சொன்னாங்க இந்த முசாதிபுன அமைர போல மக்களால லக்ஷரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வாலிபனை காணல ஆறுநூறு ஏழுநூறு தங்க காசிகள் பெருமதியான உடுப்பு தான் உடுப்பாங்க அப்படி இருந்தவங்க களிம ஏற்றுக் கொண்டாங்க பரவதேசிய போல வரீம போல வாழ்ந்தாங்க இந்த அளவுக்குரிய சகோதராலே ஒரு வருஷம் மதியநாள கிரவுண்ட் செய்தி அலிசலா துசலாம் அந்த முசாலி அனுப்புறாங்க போகக்கூடிய நேரம் ஒரு எலவன்ஸும் இல்ல ஒன்றும் இல்ல கையில ஈக்கிறதோடமாக்கள் செல்றாங்க ஒரே ஒரு ஜூப தான் இருந்துச்சு ஈச்ச தோட்டத்துல தான் தங்கினாங்க ஒரு வருஷம் தங்கினாங்க வருஷம் பன்னெண்டு பேர் எடுத்தாங்க ரெண்டாவது வருஷம் எபத்திர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மூணாவது வருஷம் பெரியோரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு எல்லைக்கு போனாங்க நபி அலை சலாத்து வாராங்க படிச்சு நபிய வரவேற்றாங்க சகோதரின் இந்த முஸ்லாமி சத்திய வச்சு இடது கை வெட்டப்படுவது அதுக்கு பின்னால வலது கையும் வெட்டப்படுவது தோற்கஜங்களால் கொடியை தூக்குறாங்க ரெண்டாக புலத்தப்படுவது ஜனாதா கொண்டு கொண்டு வைக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய ஜனாதாவுடைய நிலவு என்ன தெரியுமா லக்ஸரி வாழ்க்கை துரோகம் செஞ்சவங்களா இஸ்லாத்துக்கு மோசடி செஞ்சவங்களா இஸ்லாத்து எதிரியா முஸ்லாமிய നബി അലൈഹി സലാത്തു വസല്ലം சொல்றாங்க நிச்சயமாக நான் சொல்றேன் இந்த യുദ്ധத்துல ഉഹুদலே இஸ்லாமியர்கள் perde toonudan ஆனாலும் മുസ്ആബിനു ഉമൈർ മാത്രം வெற்றி என்றதாக நபி അലൈഹി സലാത്തു വസല്ലം എന്നിయే syukurillah ഇന്നല്ലദീ ആരഹലേ അലൈഹി അല്ലാഹു కు ഫുർതമഹുള്ളഹത്തുല വാന്താലം അല്ലാഹ സോദനിയേ കൊടുക്കാൻ സംശയമില്ല സംശയമില്ല എന്നിయేyukuriy സഹോദരങ്ങളെ നന്ദർഹലേ അതേപോലെ ഹബറു അയ്യൂബ അലൈഹി സലാത്തു വസല്ലം சுபகான ஒரு நபி சொல்லிட்டு அல்லாவுக்கும் வாழ்ந்தவங்க ஒரு ரசூலும் தான் அல்லாவுடைய ஒரு நபியும் தான் அதுதான் மனசுக்குள்ள ஒரு பாடம் உமம் முத்தி செல்வாங்க பாடத்துல அப்படி என்றா அல்லாஹத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமாரில முன்னூத்தி பதிமூணு பேரை தான் அதுதான் நபி எல்லா ரசூல் நபிதான் ஆனாது நபி ரசூல் சில நபிமார்கள் தான் ரசூலாக இருப்பாங்க உதாரணம் காகம் எல்லாம் கருப்பு தான் ஆனா கருப்பாய்க்கிறதெல்லாம் காகம் இல்ல அத போல கண்ணியத்துக்குரிய அல்ல நல்ல அல்லாவுடைய ஒரு ரசூலும் தான் அல்லாவுடைய ஒரு நபியும் தான் சுபகான் அல்ல எப்படியான வாழ்க்கை எழுவது வருஷம் சுஹண்டியான வாழ்க்கை எந்த சோதனையும் இல்ல எந்த விதமான கஷ்டமும் இல்ல நோய் துன்பம் ஒண்ணும் இல்ல ரொம்ப சந்தோஷமாக வாங்கறாங்க எந்த அளவுக்கு எத்தனையோ மனைவிமாருக்கு கணவனாக இருக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு சந்தையாக இருக்கிறாங்க எத்தனையோ சொத்து செல்வங்களுக்கு இவங்க முதலாளியாக இருக்கிறாங்க எத்தனையோ காவிங்கள் வேலைக்காரர்களுக்கு இவங்க முதலாளி எஜமானாக இருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லே ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி வருவது அல்லாஹூடத்துல ஷெய்தான் போயிட்டு செல்ற தப்சீருள் ஜலாலே தப்சீருள் கொடுத்து போன்ற இமாம்களுடைய தப்சீர் இது விளக்கமாக எழுதுறாங்க சொல்ற இடத்துல அவரது ஐயோ அலை இஸ்லாமத்துக்கு சுகண்டியான வாழ்க்கையை கொடுத்ததின் காரணமாக தான் அவர் உனக்கு மாற்றம் செய்யாமல் இருக்கிறார் நீ மட்டும்ோதனையைத்துடுவான் இப்போடு சோதனை இறங்குது ரொம்ப சுருக்கமாக செல்றன் எந்த அளவுக்கு முதலாவது சோதனை பிள்ளைகள் அல்லாஹு தாலாம் மரணிக்க செஞ்சான் முதலாவது சோதனை அய்யூப் அரைத்துடைய வாழ்க்கையில முதல் சோதனை உள்ளே அப்படியே மரணிச்சு கொண்டு போனாங்க உலமாக்கள் ஒன்றுக்கு பின் இருபத்தி ஆறு பிள்ளைகள் அதுக்கு பின்னால் மனைவி மார்ல கை வைத்தான் எப்படி என்ற சில மனைவிமார் தலாக்க கொண்டு பிரிஞ்சு வைத்தாங்க சில மனைவிமார் வப்பாக்க கொண்டு பிரிஞ்சு வைத்தாங்க ரெண்டாவது சோதனை மூணாவது சோதனை அழிஞ்சு நாசமாக எல்லாத்தையும் சீக்கரையாட்டி போட்டு கடைசியாக அல்லா கை வச்சான் ஆரோக்கியம் அல்லா தந்திருக்கக்கூடிய நியமத்திலாக சிறந்த நியமம் ஒரு மனிதனுக்கு தந்திக்கக்கூடிய ஆரோக்கியம் இந்த ஆபியல கை வைக்கிறான் எந்த அளவுக்கு ஒரு கடினமான நோய் உலமாக்கல் எழுதுறாங்க சில சில தஸ்தீர்கள மூணு வருஷம் சில உலமாக்கள் சொல்றாங்க ஏழு வருஷம் ஆனா அதிகமான உலமாக்களுடைய கருத்து பதினெட்டு வருஷ காலம் அந்த நோயில கஷ்டப்பட்டாங்க இது ஒரு காலமும் வந்திருக்கக்கூடிய எந்த தஸ்தீருடைய ஆலிமும் அந்த நோய்க்கு பெயர் எழுதி இல்லை உலமாக்கள் சொன்ன அப்படி கடுமையான நோய் நோயுடைய உச்ச என்ன அவருடைய உடம்புல இருந்து புழுக்கள் வெளியாக ஆரம்பிக்குது புழுக்கள் வெளியாக ஆரம்பிக்குது ஒவ்வொரு உறுப்பாக நாசம் செய்து அவருடைய உடம்புல ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் ஆரோக்கியமாக இருக்குது ஒன்று நாவு இன்னொன்று உள்ளம் நாவாக நிக்கர் செய்யறாங்க உள்ளத்தால் ரம்புக்கு சுக்கர் செய்யறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லா எழுதுறாங்க ஒன்று ரஹீமா அல்லது ரஹ்மா என்று செல்லக்கூடிய ஒரு மனைவி மாத்திரம்தான் அந்த ஹகரத் ஐயோ வலை இஸ்லாத் வலாத்துக்கு இருந்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராளே அந்த ரஹீமாஐயோ வலை இஸ்லாத் வலாத்ல போயிட்டு செல்றா உங்களோட அல்லா உங்களோட ரப்பலைய கையுட்டு தெரியாது கை விட்டுட்டானும் வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுகமாக உலகத்துல வாழ்ந்தன் பதினெட்டு வருஷமாக தான் நோயில கஷ்டப்படுறன் எழுபது வருஷம் சுகண்டியா வாழ்ந்ததுக்கு சரியான முறை எழுபது வருஷம் நோயில போடுறதா இல்லையா ஆனா அல்லாஹ் பதினெட்டு வருஷமா தானே வச்சிருக்கிறான் நன்றி உள்ள வார்த்தை பேசுறான் கவனித்து கொண்டு வந்தான் கண்ணியத்துக்குடி அல்லாஹம் இன்னல் அடி ஆரங்களே ஒருத்தர உணவு தேடிட்டு வாரா வரக்கூடிய சொல்றா நான் வெளியில போனேன் அப்ப ஒரு மனிதனை கண்டன் அந்த மனிதன் யார் என்றா ஊர்ல இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாத்தையுமே அவர் தான் ஊர்ல எல்லாத்துக்கும் நீ தான் சொல்லவும் அவ்வளவு வேறொன்றும் சொல்ல தேவை அதோடய விளங்கிட்டு அதே வந்திருக்கிறது சைத்தான் இது சைத்தானுடைய ஒரு உத்தலாட்டம் தான் ஏன் குரான் சொல்றான் நோயாக்குறதும் அவன் தான் சுகத்தை தாரதும் அவன்தான் இப்படி சொல்லிக்கோமா குஃபுருடைய வார்த்தையாகிடும் அதனால ரஹீமாவை பார்த்து ஐயோ வலைசலாம் சொல்றாங்க ரஹீமா நீ இப்படி அவனை பூட்டி வந்தனே நீ சொமாக்கினா நான் சொகத்தை அடைஞ்சதுக்கு பின்னால் உனே நான் தலாப் செல்லிடுவான் என்னத்துக்குரியல்ல யாரே அதுக்கு பின்னால எந்த அளவுக்கு என்ன நோய் கடுமையாகுது நோய் கடுமையாகுது அப்படியே உடம்ப தொட்ட அந்த புழு உள்ளத்தை ஆரம்பிக்குது இதுக்கு பின்னால்தான் ஐயகலை துவா செய்யறாங்க எப்படி துவா துவா மட்டும் வர சொன்னால் சொல்றாங்க பெரிய அல்லாஹின் ஆயத்தை ஓதுறாங்க அல்லா புராணுடைய ஆயத்திலி உங்களோட காலை அடிச்சு பூமியில அடிங்கும் தண்ணீர் பீரிட்டு கொண்டு வரும் அதை அடிச்சு குடிங்க மேலெல்லாம் தராங்க அல்லாஹு தால தண்ணீர் ஐயோ வலைஸ்வலாத்துக்கு ஷிஃபிச்சு எண்ணியத்துக்குரிய சகோதரின் மாறிட்டாங்க போன மனைவி திரும்பி வாரா வந்து பாக்குறா அவர் வயபலேஸ்வரம் இல்ல வேறொரு அழகான மனிதன் இருக்கிறார் பேசு விசாரிக்கிறா என்னுடைய கணவன் அய்யூப கண்ணிகளா என்னுடைய கணவன் ஐயப கண்ணீங்களா அவரது ஐயோ கலை நீ சலாத்து வசலாம் சொன்னாங்க நான் தான் உன்னுடைய கணவன் உலமாக்கள் சொல்றாங்க பல அடையாளங்கள் சென்னத்துக்கு பின்னாலதான் இவ தன்னுடைய கணவன் என்பதாக ஏற்றுக்கொண்டா அவன் வந்து கேட்ட வார்த்தை முதலாவது போட்டேன் என்னுடைய கணவனை ஒரு சின்ன மான் குட்டி தூக்கிட்டு போய்ச்சிட்டோ தெரியா இப்ப யூகிச்சு கொள்ளுங்க எப்படியான ஒரு நோய் அல்லாத்தால அதரது ஐயோ குடுத்தா ஒரு மான்குட்டி தூக்கக்கூடிய அளவு சுருங்கி போனார் என்ன சிக்குரிய அல்லாஹின் நல்லது யார் ஹலே என்ன செல்ல வாரம் என்றா நல்ல மக்களுக்கு முன் தான் காலா சோதனையை கொடுப்பான் நல்ல மக்களுக்கும் சோதனையான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே எனவே வரலாறு எடுத்து காட்டது உலகத்தில் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செஞ்சாலும் அல்லாவுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹால சோதனைகளை கொடுக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே ஆனா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்ன என்றா இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு இறங்கக்கூடிய சோதனைகள் இருக்குதா இது சோதனையா அல்லது வேதனையா இதை இபத்திலான சேர்க்கிறதா இல்லாட்டி அதாவில் சேர்க்கிறதா எண்ணியத்துக்குரிய அல்லாஹி நல்ல டி ஆகலே கடைசியாக இந்த விடயத்தை செல்ல குத்தமாக முடிக்கிறேன் தெளிவாக கேளுங்க ஐயாமத்துனா கிட்ட ஆகக்கூடிய நேரம் ரொம்பவும் சமீபமாகக்கூடிய நேரம் நரிசல்லும் அலையசல்லமாவும் கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸ் தெரிஞ்சதே நினைக்கிறேன் அந்த ஹதீஸ்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு அடையாளங்களை சொன்னாங்க பதினஞ்சு பாவங்கள் இந்த பாவங்கள் பூமியில நடக்க ஆரம்பிச்சுட்டா அல்லாவுடைய சோதனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பதினஞ்சு பாவங்கள் இது பூமியில நடக்க ஆரம்பிச்சுட்டா அல்லாவுடைய சோதனை எதிர்ப்பாருங்க அல்லாவுடைய சோதனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நபி அலை இஸ்லாம் சொல்லிட்டு போனாங்க அடையாளங்கள் முதலாவது சொன்னாங்க அப்படி என்றா அரசாங்கம் ஒரு நாட்டுடைய அரசாங்கம் இருக்கிறேன் மக்களுக்காகவே நீ அனுப்பக்கூடிய அந்த வரி பணம் இருக்கிறேன் மக்களுக்காகவே அனுப்பக்கூடிய அந்த பணத்தில் தனி அரசாங்கம் அவங்களுடைய சொந்த தேவைக்கு எடுத்துக் கொள்வாங்க அப்படியே மங்களூர் பண்ணி கொள்வாங்க இது மக்களுக்கு வந்த பணம் வேற நாட்டில் ஆனா இவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க நபி அலி சொன்ன முதலாவது அடையாளம் வந்துட்டா இல்லையா நான் ஒவ்வொரு அடையாளமா சொல்றேன் நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க இந்த அடையாள நடக்குதா இல்லையா இது முதலாவது ரெண்டாவது நபி அலை அமான உதாரணம் கொடுக்கிறேன் அவரது கனிமத்தா நினைச்சு சொந்த சல்லிய போல பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நடக்குதா இல்லையா எண்ணத்துக்குரிய சகோதரனை நண்பராலே மூணாவது நபி அலி இஸ்லாம் சொன்னாங்க ஜாத் தப்படிய பதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இந்த காலத்துல என்ன சொல்றாங்க இஸ்லாமிக் டச் ஜக்காத் சரியான கஷ்டம் என்ன ஜக்காத் மூணாவது பாவம் நபி அலை நாலாவது நபி அலி இஸ்லாம் சொன்னாங்க அழிமை தான் படிப்பாங்க மார்க்கத்து அழிமை தான் படிப்பாங்க ஆனா துனியாவுடைய நோக்கத்துல படிப்பாங்க கோ செஞ்சான் என்னத்துக்கு இஸ்லாமிக் பேங்க்ல வேலை செய்ய நோக்கம் துணியா படிக்கிறது கோவிக்க வானம் நிக்காக்கு முன்னால உமா உமா பின்னுக்கால போன மக்கள் மகன்மார் நிக்காக்கு பின்னால வைப்புட கைல தான் சாமி இருக்குது வைப்புடைய பேச அவனுடைய தாய ஒதுக்க ஆரம்பிச்சிடுவான் சமூகத்துல பாக்குறோமா இல்லையா மனைவியோட இருக்கக்கூடிய இரக்கம் நிக்காக்கு பின்னால தாயோட இருக்குதா அதுக்கு பின்னால நதியாங்க நண்பர்களை கிட்டையாக்கி கொள்ளுவாங்க வாப்பமாற ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க கேட்டா செல்வாங்க அந்த கிழவனுக்கு என்ன தெரியும் அந்த வயசானவனுக்கு என்ன தெரியும் இப்ப மட்டான்மாரோடு இருக்க விருப்பம் வாப்பமாரோடு இருக்க விருப்பம் இல்ல சமூகத்தில் நடக்குது அதுக்கு பின்னால நம்பி அரீத்து அசலாம் மசித்கள் சத்தங்கள் கூடிடும் போர்ட் கூடுறாங்க ஒரு கூட்டம் அங்க அடிச்சு கொண்டுறாங்க வேற ஏதாவது ஒரு மசூரா அதுக்குள்ளே ஒரு பிரச்சின எண்ணியத்துக்குரிய சோதனை நண்பராலே மஸ்ஜி உயர்த்தப்பட்டுடும் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக நியமிக்கப்படுவார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான ஒரு பால் கேட்டாசலோ நீ எல்லாம் தலைவனா சியாமத் தான் அப்படியான வருவாங்க வழிநடத்துவ மோசமான ஒரு பாத்துக்குரிய சகோதர நண்பர்களே அதுக்கு பின்னால சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கூடிடும் அவர் பேங்குக்கு போங்க என்ன சரி சத்தங்கள் வைச்சுதான் பட்டாடைகள் சர்வசாதாரணமாக கடைசியாக நபி அலி சலாத்து சொன்னாங்க ஒவ்வொரு பேர்கள்ல மது குடிக்க ஆரம்பிப்பாங்க குடிக்கிறது ஒான் போதை வரக்கூடிய விடயம் தான் ஆனா ஒவ்வொரு பெயர்கள் விற்கப்படும் ஒவ்வொரு பெயர்கள் குடிப்பாங்க இப்படி ஒரு காலம் வரும் வந்துட்டா வணங்கி கொள்ளும் கடைசியாக சொன்னாங்க வெளியாவின உண்மத்தி இருக்குதே இது அவங்களுடைய மூடாதையர்களுக்கு ஏச ஆரம்பிப்பான் எங்கட வாப்பமார் அப்பமார் என்ன செஞ்சுட்டு போனாங்க எனக்கு ஒரு சொத்து செல்வம் இல்ல மூதாதைகளை ஏற்றுக் கொள்ளாத காலம் இது மூதாதைகளை என்ன ஆச்சரியம் நண்பரே இந்த பதினஞ்சு அடையாளங்களை வச்சு சொன்னாங்க இந்த பதினஞ்சு அடையாளங்கள் நடந்துட்டா பூமியில பயங்கரமான சோதனைகளை எதிர்ப்பாருங்க அதிகமாக காத்தடிக்கும் மழ அதே அளவுக்கு மீறி மர மனிதனுடைய தேவைக்கு மீறின மழை சூறாவளி அடிக்க ஆரம்பிக்கும் கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும் இயக்க அனர்த்தங்கள் ஏற்படும் சுனாமி வந்ததுக்கே கடல் கொந்தளிச்சத்துக்கு சில சொல்றாங்க அதரத் அதே உண்டு அல்ல அதில பூமி சூடாகி அத்தான் அப்படி சுனாமி வந்தாகல்ல பூமிய படச்ச ரம்பு சூடாகிச்சான் அல்லாஹும் நல்லே இப்ப யோசிங்க பதினஞ்சு அடையாளம் வந்துட்டா இல்லையா முழு உலகத்துடைய முழு உலகத்துடைய சோதனைக்கு யாரு காரணம் தான் வேற யாரும் நடந்துட்டா கடைசி அஞ்சு பாவம் இந்த அஞ்சு பாவம் நடந்துட்டா உலகத்துடைய தர்த்தீப மாத்த முடியாது அல்லாவுடைய உதவி இறங்குறது சந்தேகம் நிறைய முதலாவது சொன்னாங்க முஹாஜிரீன்களை பார்த்துதான் இந்த விஷயங்களை சொன்னாங்க முதலாவது சொன்னாங்க அதிகரிக்குதோ முந்தின உம்மத் காணாத நோய் அல்லா அந்த உம்மத்துக்கு கொடுப்பான் முந்தின உம்மத் காணாத நோய் வரும் நூறு வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேருக்கு கிச்சிபேரியர் நூறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேருக்கு சுகர் நூறு வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேருக்கு இந்த உம்மத் காணாத நோய காணது மறந்து கண்டுபிடிக்காத நோய காணது காரணம் நபி அலைக்கா அல்லா காணாத கேள்விப்படாத நோயும் பத்திரம் உருவாக்கிய சகோதரனை நண்பர்களாலே இரண்டாவது நபி அலை அளவு எடைகள் மாற்றம் செய்றாங்களோ அது சில்லற கடை செய்வர்களாக இருந்தாலும் ஒபீஸ்ல வேலை செய்யறவரை எட்ட வேலை செய்யணும் ஆறவருக்கு சைன பண்ணிட்டு போறாரா அதுவும் அளவுல மாற்றம்தான் இப்படியாப்பட்ட மக்களால வசித்தா பெரிய பஞ்சத்தை கொண்டு வருவான் நாங்க யோசிக்க ஸ்ரீலங்கால மாசால இருந்தாலும் பைனான்சியலா தர கஷ்டத்தை கொண்டு வருவான் யார பார்த்தாலும் பஞ்சத்தை தான் உதுவாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கலா மூவாயிரம் ரூபாய் கேட்கல எங்க ஆயிரம் ஒன்று வச்சா இன்றைக்கு செலவழிச்சா நாளைக்கு அதை வச்சு கொள்ளேலா என்ன காரணம் அளவெடையில குறைபாடுகள் நடக்குது துணியால வெண்ணியக்குரிய சகோதரனை நண்பர்களே அதுக்கு பின்னால அலித் தொள்ளாயிரத்தி நைன்டி டூ தொண்ணூத்தி ரெண்டு யுனை டெவலப்மெண்ட் ரிபோர்ட் தெளிவாக முழு உலகத்துக்கும் அறிவிச்சுட்டு முஸ்லீம்களுக்கு முழு உலகத்துல வாழக்கூடிய முழு உலகத்தில் வாங்கக்கூடிய ஆகப்பெரும் பணக்காரர்கள் இருபத்தி பேர் முன்னுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ரீலங்கா வறுமை இல்லாமவே சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லிட்டு ஆனாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் ஆனாலும் நாங்க பதுக்க தான் செய்வோம் ஆனாலும் உதவி செய்ய மாட்டோம் மழை பெய்யாதுல ஒரு சந்தோஷம்ல தொடர்ச்சியா போன கிழம மழை நல்ல மலை வெள்ளம் அளவு மழை அதையும் நபி அலி சலாத்து சொன்னாங்க பெய்யக்கூடிய மலை உங்களுக்காக வேண்டி பெய்ய மலை அல்ல மிருகங்களை படைச்சி இருக்கிறான் அல்லாஹால மரம் செடி கொடிகளை படைத்திருக்கிறான் பெய்யக்கூடிய ரத்னத்துடைய மலை அல்ல இது நபி அலி சலாத்து அதையும் தெளிவாக சொன்னாங்க நாலாவது احد நண்பரே நாங்க எல்லாரும் அருவாகல வச்சு ஒரு உடன்படிக்க செஞ்சோம் நீ என்ன சொல்றியோ அந்த உலகத்துல நாங்குவோம் என்பதா அந்த உடன்படிக்கைக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்யறாங்களோ அது உன் மின் முஸ்லிம்கள் அழிக்க யாருக்கிட்ட அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை இல்லையோ யாருக்கிட்ட நபியுடைய சுண்ணத் இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிம் அது உன் மின் ஒரு எதிர சாக்குவான் எப்படியான எதிரி என்றா முஸ்லிம்களுக்கு முஸ்லீமே இல்லாத ஒரு எதிரி இவன் எங்கால வந்தவனோ தெரியாது யோசிப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னால மீத்த முள்ளையில வந்தானா இல்லையா முஸ்லிம்கள் அழிச்சு போடுவோம் வந்தானா இல்லையா சுள்ளித்த அலைகிம் அதுவும் நபியுடைய வாக்கில் கடைசியாக நபி அலை சொன்னாங்க மாலம் தக்கும் அகிம்மத்துல மாலம் தக்கும் அஹிம்மத்துல எந்த இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்கலையோ அந்த இஸ்லாமிய நாட்டுக்குள்ளால சிவில் யுத்தங்களை ஏற்படுத்தி எல்லா முஸ்லிம்களை வேறோடு அழிச்சு போடுவான் இது நான் சொல்லல நபியுடைய வாக்கு நாங்கள் யோசிக்கிறோம் ஸ்ரீலங்கால இஸ்லாமிய ஆட்சி வந்தா அல்லவேண்டு ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்து பாருங்க இஸ்லாமிய ஆட்சி நடக்குது இல்ல அல்லாவுக்கு மாற்றமான ஆட்சிதான் நடக்குது அதனாலதான் ஒவ்வொரு நாடுகள்ல முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுறாங்க ஒவ்வொரு நாடுகள்ல முஸ்லீம்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க வென்னியல்லார்களே இப்ப செல்லுங்க முழு உலகத்துடைய பித்னாவுக்கு யாரு காரணம் யுஎஸ் என்ற ஆனஸ்ஐ எஸ் என்ற ஆணம் காரணம் களிம செ கண்ணியாரலகத்துடைய நிலைமை இல்ல வாழ்க்கு கிடைக்கணுமா முஸ்லிம்களுக்கு கண்ணியம் கிடைக்கணுமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணுமா செல்றதை கேளுவோம் செல்றதை கேளுவோம் இந்த வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கைய அல்ல அரசுக்கு பொருத்தமான முறையில வாழாத வரையில இந்த உலகத்துடைய நிலைமையை மாற்ற முடியாது எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டமோட பாக்கியத்தை வழங்குவாங்க தகுதி இல்லாத மக்கள் யாக நீயோ கொடுக்க ரொம்ப தகுந்தியான அவன் யாகலா பாவங்கள மன்னிசிறியா தாய் தந்தையுடைய பாவங்கள மன்னிசிறியா இல்ல பிரச்சனையோ தாய் தந்தை கபராளிகளை அறுக்கிறாங்க யாருல அவனுடைய கபர்களை விசாலமா சொர்களை ஆசிர்வாயாக படுகிப்ப இறுதி முடிவு நல்லவாக்கி செல்வாயாக முகமது கலிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றி